மாலை பழையாட்டில் ஒரு நபரை நம்முடைய சுத்திருப்பு எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் சாமுவே இருந்தா இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் ராஜவான தல்மாய் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் இந்த தாவிதி மூன்றாம் குமாராகிய பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் அப்சலோம் அப்படின்னு சொன்னா அப் அப்படின்னா பிதான்னு அர்த்தம் சலோம் அப்படின்னா சமாதானம் அர்த்தம் சமாதானத்தின் பிதா இல்லாவிட்டால் பிதா சமாதானம் உள்ளவர் இதுதான் அவங்க அப்பா அவனுக்கு வச்ச பேர் பிதாவை போல நீ சமாதானமாயிருப்பான் ஆனால் இவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இவன் ஒரு அந்நியன் அதனால்தான் நான் அதை வாசிக்க சொன்னேன் கேசூரின் ராஜாவாகி ராஜாவான தல்மாய் குமாரதியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் கேசூரியின் ராஜா இது ஒரு இவன் ஒரு அந்நிய ராஜா ஒரு அந்நியனான மனுஷன் ஆனால் தாவிது இந்த மாக்காளை கட்டியிருந்தானா க விவாகம் பண்ணிட்டான் ஆனால் அப்படினால யாருக்கு இந்த வாய்ப்பு அப்சுலோமுக்கு ராஜகுமாரனுங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதான் உண்மை கத்திரவனே கனம் பண்ணினார் ஒரு அந்நிய பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைத்த போது இவனுக்கு எது கிடைச்சது ராஜகுமாரனுங்கிற ஒரு ஸ்தானம் கிடைத்தது இந்த ரட்சிப்புக்கு நாம் அந்நியர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் நமக்கு இந்த லட்சிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமோ கிடையாது நம்ம யூதர்கள் அல்ல நாம் வேதத்தின்படி உள்ள வம்சாவளியில் வந்தவர்களும் அல்ல ஆனால் நாம் அந்நியர்கள் பொறியியற்பாட்டில் இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கிருபை மீட்டு நம்மை சுதந்திரவாளிகளாக ராஜகுமாரர்களாக ராஜகுமாரதிகளாக கத்தர்நம்மை மாற்றி இருக்கிறார் அதான் உண்மை அத நாம் வந்து இப்பொழுது நாம யாரு கிடையாது அதிகாரத்தின் படி பார்க்கும் போது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாய் இருந்து எங்கேயோ கிடந்த ஒரு ஆள்கள் கண்டிக்கப்படத்தக்கவர்கள் குற்றவாள புறம்பாக்கப்பட்டவர்கள் ஆனா இயேசுவின் ரத்தம் அவருடைய சிலுவை மரணம் அவருடைய ஜீவன் நம்மை தேடி வந்து இந்த கடைசி காலங்களில நம்மை ரட்சித்திருக்கிறது அதான உண்மை உண்மை தானே அதுதான் சத்தியம் இப்படி அந்நியனா இருந்த ஒரு மனுஷன் ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு வரும்படியாக கத்தர் இவனை ஏற்படுத்தி இருந்தார் இந்த வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின வசனத்தில் அம்னோன் வந்து முதல் பிறந்தவன் அவன் புத்தி சரியில்லை அதனால் கத்தர் அவனை நினைஞ்சிட்டாரு கொள்றதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டார் ரெண்டாவது கிளையாப் அவன் வந்து எதுலேயுமே தீவிரம் காட்டாத ஆள் அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான்னு தூங்குவான் ராஜகுமாரன் அவ்வளோதான் அவன் வந்து யுத்தம் சிங்காசனம் அப்படிப்பட்ட தாக்கிலே அவனுக்கு சுத்தமாக கிடையாது ஏதோ சோறு கிடைச்சா போதும் குடும்பம் நடத்தினா போதும்ங்கிற லெவலில் இருந்தவன் இப்போ உண்மையாகவே அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டிய ஆள் யாரு தான் அதனால தான் அப்சுலோம் விஷயத்தில் தாவிது வந்து தன்னையே துரத்திட்டு அவர் ராஜ்ய வாரத்தை கொண்ட போது கூட யுத்தத்துக்கு வந்து நிற்கும்போது கூட யோவாப்பையும் மற்றவங்களையும் பார்த்து தாவிதி சொன்ன வார்த்தை என்ன பிள்ளையாணன் எப்படி நினச்சீங்க மெதுவாய் நடத்து அவனை தீவிரப்படுத்தி டென்ஷன் ஆக்கி அடித்து எதாவது பண்ணிடாதீங்க அப்படி சொல்கிறான் அம்னன் செத்து போனான்னு போது பயங்கர கோபம் வந்துச்சு தாவிதுக்கு அப்சுலோமை விரட்டினான் ஆனால் தூக்கப்படல சரி அம்னோன் செத்துட்டான் செஞ்ச தப்புக்கு செஞ்சான்னா சாவானா சரி போ அப்படின்ட்டு போயிட்டான் ஆனா அப்சுலம் செத்ததுக்கு அவன் என்ன செஞ்சான் அழுதான் அழுதான் அழுதான் அழுதான் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியலை ஏன்னா அவனுடைய நம்பிக்கை நட்சத்திரமே யார் தான் அப்சுலம் தான் ஏன்னா அப்சுலம் சும்மா ஆளை பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பான் அதனால இவனுக்கு அவன் மேலே பிரியும் அவனை சிங்காசனத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தையும் இருந்துச்சு மரம் உள்ளுக்குள்ளே வாக்கு பண்ணிட்டு இன்னொரு ஆளுக்காக இருந்தாலும் அப்சுலம் மேலே அவனுக்கு என்ன இருந்துச்சு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு அவன் செத்துட்டான்னு உடனே அப்படியே விழுந்துட்டான் அழுதான் என் மகனே நீ செத்து இருக்க கூடாது அதிகாரம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கௌனிவாசலின் மேல் ஏறி போய் அழுதான் அவன் ஏறி போகையில் என் மகனாகி என் மகனே என் மகனாகி நான் உனக்கு பதிலாக செத்தேன் ஆனால் அலமா இருக்கும் பாட்டு பாடுவார் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு அதிகமா வராது அவரு அப்சு செத்ததுக்காக தாவீது அழுது ஒரு பாட்டு பாடுவார் உட்கார்ந்து இருக்க அவ்வளவு பேரும் அப்படி ஒரு பாட்டு கேட்டார் அப்சலோமேன்னு கத்துவார் அது கேட்டு ரோட்டில் மீட்டிங் ரோட்டில் நிற்கிறவங்களாம் நினைஞ்சிருக்கான் அழுதுருவான் தாவித் அவ்வளோ அழுதானா யாருக்காக அந்த பிள்ளை கேவலைப்பட்டு செத்துச்சு பச்சையப்பட்ட முதல் குழந்தை அதுக்கு இப்படி அழலை அழலை அவனு அடிச்சு கொண்டுட்டாங்க அதுக்கு அவன் என்ன செய்யலை அழலை ஆனால் எதுக்குதான் அழுதான் ஆழ்க்கையில் வாயை திறந்து சொல்லி சொல்லி அழுத ஒரே இடம் எதுதான் அப்சல்வன் போயிட்டான்னு அரசாட்சியில் இருந்து ஆளு செஞ்சிட்டு போயத்தில் தேவனுக்கும் போட்டான் அதுக்கு காரணம் என்ன அதான் நான் சொல்ல போறேன் முதலாவது ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் தவறுகள் சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டா அதையே நினைச்சி அதையே சிந்திச்சு அதையே வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைசைய கூடாது கெடுக்கக்கூடாது பிள்ளைகள் மத்தியிலையோ நம்முடைய ஊழியத்தின் மத்தியிலையோ பரிசுத்தவான்கள் மத்தியிலேயோ சபை மத்தியிலேயோ உங்கள் மனைவி விஷயமோ புருஷ விஷயமோ பிள்ளைகள் விஷயமோ உங்கள் பெற்றோர் விஷயமோ சபையில் ஏதோ ஒரு விசுவாசியோ ஏதோ ஒரு ஊழியக்காரனோ ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை பார்த்துட்டீங்க கேட்டுட்டீங்க அதில் உங்களை சம்பளத்தை படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதையே சிந்தித்து டிப்ரெஸ்ட் ஆகி சோறு சாப்பிடாமல் தூங்காமல் வியாதியசராக மாறிடக்கூடாது அதையே நினைச்சு வைராக்கியத்தையும் கோபத்தையும் வளைத்து பகையையும் கொடூரங்களையும் வளர்த்து தேவசமத்தை விட்டு ஓடிடக்கூடாது இல்ல அதையே உள்ள வச்சுக்கிட்டு இந்த சபையில் ஒரு ஐக்கியம் இல்லாம அன்பு இல்லாம சான்ஸ் கிடைச்சா யார என்ன பண்ணலாம் இந்த தாட்லயும் சபைக்குள்ள இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நானும் சரிதான் நீங்களும் சரிதான் ஏதோ ஒரு சம்பவம் பிசாச நமக்குள்ள கொண்டு வந்துட்டான் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டான் ஜங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டான் அது நிமித்த எடறி போய் பின்வாங்கி போய் ஊழிய வேண்டாம் ஜீவிய வேண்டாம் சபை ஐக்கியம் குழம்பிக்கிட்டே இருக்க கூடாது அப்சலமுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமே அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பைபிள் படிச்சவங்க அவ்வளவு தெரியும் அவனுடைய சகோதரிக்கு ஒரு கேடான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அம்னன் மூலமாக அத இவனால நினைச்சு ஜீரணிக்க கொண்ட ராஜாக்கள் சாமுவேல் பதிமூணுல அதை கேட்டு அது மண்டல ஏறிச்சவன் அவனால அவனால் அதை என்ன செய்ய முடியல ஜீரணிக்கவே முடியல ஏறுவதான் அவசியம் அப்பொழுது அவள் சகோதரனாகி அவசல்ல அவளை பார்த்து உன் சகோதரனாகியோடு இருந்தானோ இப்போதும் என் சகோதரியே நீ மௌனமாயிரு அவன் என்றான் அப்படியே தாமார் தன் சகோதரனாகி கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள் இருபத்தி ரெண்டு அப்சலோம் அம்னோனோடு நன்மையாக தீமையாகிலும் பேசவில்லை தன் சகோதரி தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான் சரியா ஏறிடுச்சு அவனுக்கு பிசாசு சிங்காசனம் போட்டு உட்கார் அந்த சம்பவம் அவனுக்கு மைண்ட்ல நினைஞ்சிட்டே இருந்துச்சு ஓடிட்டே இருந்துச்சு ஆனா பர்டிகுலர் பார்த்துட்டே என்ன செய்யல ஒரு வார்த்தை பேசல இவன் டா பேச பாத்துக்கலாம் ஆனா என்ன இருக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும் எப்ப சான்ஸ் கிடைக்கும் ஆனா சகோதரி அழகா சொல்றான் என் சகோதரியே நீ மௌனமாயிரு அவன் உன்னுடைய சகோதரன் இந்த காரியத்தை நினைஞ்சிடாத மனசுல வைக்காதே யார் மனசுல வச்சுட்டான் புரியுதா அவங்களுக்கெல்லாம் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சுட்டு அப்படியே தலையை குடிஞ்சுட்டு அப்படியே ஹோலினஸ் மாதிரி தலையை தலையை வந்துக்க கூடாது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில தேவையற்ற காரியங்கள் என்ன செய்கிறது அனுமதிக்க படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில பரவாயில்ல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த வருஷம் சென்ற பின் ரெண்டு வருஷம் மண்டல ஏறி அவன் அதுக்கு சான்ஸ் தேர்ட் நான் தேர்ட் நான் தேர்ட் நான் தேர்ட் நான் தனியாக கொல்லவா இவனை எப்படி எங்கே வச்சா இவனை கொல்ல முடியும் ஏன்னா இவன் வந்து ஃபஸ்ட்டு யாரு அவனு ஃபஸ்ட்டு இவன் தேர்டு இவனை விட அவன் ஸ்பீடான ஆள் பயங்கர டெக்னிக்கல் ஆள் அவனை பட்டனு கூப்பிட்டு போய் அடிச்சிடலாம் முடியாது ஏன்னா அந்த ராஜகுமார்கள்லேயே ஸ்தானம் அவன் ஏன்னா அவன் பட்டத்தை இலவச இவங்கெல்லாம் ராஜகுமாரர்கள் அவன் யாரு புரியுதா அவங்களுக்கு இவன் வந்து ராஜகுமாரர்கள் லிஸ்டில் தான் வருவாங்க ஆனா பட்டத்துக்குன்னு ஒரு இளவரசா இருக்கான் அவன் யாரு இந்த இப்போ எலிசபத்துக்கு சார்லஸ் நிக்கிறாரு அதுக்கு அடுத்து எத்தனையோ பேர் இருக்கான் இவங்கெல்லாம் நல்லா லக்ஸுரியஸா வாழ்ந்துக்கலாம் ஆனால் எதுக்கு வர முடியாது பட்டத்துக்கு வர முடியாது ஒருத்தன வர முடியும் சார்லஸ் தான் வர முடியும் அதே மாதிரி பட்டத்துக்குன்னு வர்றதுக்கு ஒரு ஆள் யாரு தான் தான் அதனால அவனுக்கு அரண்மனையில் அவனுக்கு சலுகைகள் ஜாஸ்தி ராஜாவை ஒருத்த விஷ் பண்றா அடுத்து விஷ் பண்ண யாரும் சரிப்பாங்க போய் தட்டிட முடியாது ஒரு விசுவாசியோ ஒரு ஊழிய காரணம் சில காரியங்கள் எல்லாம் பதிவீடத்துல வச்சுட்டு விட்டுனும் நன்மையோ தீமையோ நீங்க பாத்துக்கங்க இவன் என்ன பண்ணிட்டான் நன்மையும் பேசல தீமையும் இளவரசன் அவன் தப்பு செஞ்சதை தாவீதுக்கு கோபம் தான் வந்துச்ச அவனை கூப்பிட்டு ஏன் தம்பி செஞ்சு கூட நினைச்சு முடியல கேட்க முடியல அவன்தான் அடுத்தது ராஜா அதனால கோபம் தான் தாவிக்கு வந்து என்ன செய்ய முடியல கேள்விப்பட்டான்னு கத்திட்டு கொஞ்ச நேரத்தில் என்னது ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கிறேன் மாட்டேக்கிறாரு அப்போ நம்ம கோர்ட்டில் தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யணும் கொடுக்கணும் முடிவெடுத்துட்டான் அதுக்கு சான்ஸ் தேடுறான் தேடுறான் தேடுறான் தேடுறான் இந்த யானைக்கு ஏதோ ஒரு கடையில் ஒருத்தன் தேங்காய் குள்ளே சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டானோ அது சாப்பிட்டுச்சு தேங்காய் அப்படியே முழுங்கிடுச்சு போயிடுச்சு அது உள்ளே போய் இதுக்கு என்னது பயங்கர வேதனையை உண்டாக்கிச்சு அதுக்கு இந்த கடைக்காரனா நமக்கு என்ன தேங்காய் கொடுத்தாங்கிறது மைண்டில் இருந்துச்சான் கதை கதை தான் சொல்லியிருக்காங்க அது உண்மையாக போய் நம்ம நம்ம யாரும் பார்த்ததில்லை ஆனால் இங்கெல்லாம் அந்த கதை இருக்கா இருக்கு அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு அடுத்து அந்த கோயில் ரோட்டில் எத்தனையோ காலங்களுக்கு பிறகு அதே ஏரியாவில் அந்த யானை வரும்போது அதே கடைக்கு வந்துச்சு அவன் கொடுத்தான் யானைக்கு அப்போ கொடுத்தது நல்ல தேங்காய்தான் வாங்கிட்டு துதிக்க வச்சுட்டு ஒரு அட்டி தேங்காய் ஊற்றுக்கு யார் மேலே அடிச்சுது அதுக்குகை அதுக்கு பேர் என்னது ய அப்படியே உள்ள வச்சுட்டு தும்பிக்கு அடிக்கிட்டு பணி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனா உள்ள என்ன இருக்கு வெயிட்டிங்ல தான் இருக்கு எல்லாமே நம்ம ஆளுங்களும் பாருங்களா சான்ஸ் கிடைச்சா ஒரே கவது கவச்சுட்டு போயே போயிடுவான் பாதி அப்சலம் இங்க இருக்காண் ஆண் அப்சலம் பெண் அப்சலம் அந்த ஸ்பிரிட் நான் என்ன சொல்றேன்னா எல்லா குடும்பங்களையும் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு வீட்டுக்கு வீடு உண்டு அப்படிதானே எல்லாமே உண்டு வீட்டுக்கு வீடு எல்லா பிரச்சனையும் இருக்கு ஏன்னோ தாங்கள் வீட்டுல தான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே மிதந்துட்டு போவாங்க அங்க கேட்டு பார்த்தா அங்க ஒரு பதினஞ்சு லிஸ்ட் இருக்கும் ஆனா இதை நீ விசுவாசத்துக்குள்ள வந்துட்ட பிறகு இதெல்லாம் மறக்கணும் ஆண்டுடைய சமூகத்துல வச்சு வச்சு வச்சு கத்தாவே எனக்கு மறக்கிறதுக்கு கிருப தாங்க இதை நான் பலப்படுத்த வைக்கிறேன் இந்த வெறுப்பு என்னை விட்டு என்ன செய்யிட்டோம் வெளிய போகட்டும் என்னால அவனை பார்த்தா தோத்திரம் பண்ண முடியல என்னால் அவனை பார்த்தா முகத்துக்கு நேரம் விழிக்க முடியல எனக்குள்ள இருந்து இந்த கசப்ப வேற என்ன செய்யுங்க பிடுங்க பிடுங்குங்க இத்தனை சுத்தி போட வேண்டியாச்சும் இன்னும் பிடுங்கலையா வெட்டி வெட்டி விட்டுட்டு வந்தா எங்க பிடுங்க முடியும் அழகா ட்ரிம் பண்ணி விடுறாங்க இந்த செடியெல்லாம் அழகா வெட்டி விடுவாங்க அதே மாதிரி வெட்டி வெட்டி காத்து ஒவ்வொரு சுத்தி பிடித்தலையும் வெட்டி விடுறோம் அது அடுத்தது என்ன செய்யுது வெவ்வேறு டிசைன்ல முளைக்குது ரொம்ப கவனமா இருக்கணும் அவனை ஒன்பதாம் கற்பித்தபடியே வேலைக்காரர் செய்தார்கள் அவன் கரெக்டா சொன்னான் நான் சொல்ற ஆளை கை காட்டுற ஆளு நீங்க சொல்றேன் தைரியமா இருக்கு பாதி ஊழியக்காரங்க பாதி விசுவாசிகள் டம்மி தான் அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு போகும் கூட்டம் ஜபா ரோபா அது அது பாட்டுக்கு போவோம் ஏதோ பெந்த கோஷல் இருக்கு உங்களுக்கு இப்படி சில சம்பவங்கள் இருக்காது கொலையாளியாக நீங்கள் மாறுறதுக்கு முன்னால தீமையை செய்யறதுக்கு முன்னால இன்னைக்கு கத்தரவன் பேசுறாரு அந்த சம்பவத்தை என்ன செய்ய சில காரியங்கள் உங்களை விட்டு போகாது அப்படி இருக்கும் மைண்ட்லேயே நிற்கும் அந்ய அம்ன கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு போல எங்க ஓட்டான் ஒரே ஓட்டான் கேசூருக்கு ஓடிட்டான் பழைய அவங்க அம்மா ஊருக்கு ஓடியே போட்டான் வாசிங்க பதிமூணு முப்பத்தி எட்டு ஓடி போய் அங்கே மூன்று வருஷம் இருந்தான் நான் முதல்ல சொன்ன மூணாவது அவன் கேசூரின் ராஜா உடைய பேரன் இங்க பார்த்த தாவி மகன் சரிதானா அதே போல பிரச்சனை வந்து அவனை கொலை பண்ண ஒரே நீ வந்து விட்டு வந்த தேசத்துக்கு போக கூடாது உனக்குள்ள கொண்டு வரதுக்கு அனுமதிக்கவே கூடாது ஒரே ஓட்டம் ஓடி போட்ட ராஜா டென்ஷன் ஆகி அவனை ஒரே ஓட்டம் ஓடியே போய் எங்க போய் உட்கார்ந்துட்டான் அவன் hmm? துக்கப்பட்டது ah. <laughs> <laughs> <laughs> தன் நான் அனுமதிக்கப்படும் போது இது கத்திரி நடத்துகிற பாதைன்னு சொல்லி என்ன செய்யணும் பேசாமல் இருக்கணும் சில தூசிப்பாங்க சில நேரம் பேசுவாங்க அசிங்கமாக சொல்லுவாங்க சேமையை வந்து ரத்தப்பிரியனே தொலைஞ்சு போ தொலைஞ்சு போன்னு கல்லை மண்ணையும் அள்ளி போட்டான் அபிஷாயி சொன்னால் இந்த செத்தனாயி வந்து ராஜாவை தூசிக்கிறான் ஒரே வெட்டில் தலையை எடுத்துட்டுமான் அப்போ தாவி சொன்னான் இல்லைப்பா இது நான் வந்து நிந்தைகளை அவமானங்களை சுமக்க வேண்டிய நேரம் என்னை போய் ஏசுன்னு சொல்லி யாரும் அனுப்பியிருக்கா கர்த்தர் அவன் அனுப்பி இருக்கிறாரு அவனை போய் நீ அடிக்க போற ஆண்டவர் அனுப்பினால ஒண்ணும் பண்ணாத எவ்வளவு நாளும் ஏசட்டும் ஒரு சம்பவம் இருக்கும்போது வெளியே பார்த்தா தோத்திரம் பண்றது அவன் வந்து தாமத்த சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் மனசுல வைக்காத அவன் நம்முடைய சகோதரன் அழகா சொல்லிட்டே உனக்கு அவன் சொல்லுங்க அவளுக்கு வைக்காம இருந்திருக்கணும் இவன் மனசுல வச்சு பகைய வளர்த்து சான்ஸ் கிடைக்கும் போது அவனை கொண்டேப்டான் தன் சகோதரனை பகைக்கிறவன் சொல்லுங்க மனுஷ கொலைபாதகன் கொடுக்கும்போது பாருங்க இந்த சரியாகாதீம் இந்த வரிசையில் இருந்தீங்களா இவர் இந்த குடிக்கிற டீம் இருக்கு என்ன பண்றது அது ஒரு ஸ்டைல் ஸ்டைல் இல்ல பின்மாற்றத்தின் ஆவிக்கு இடம் கூடாது உபதேசம் பண்ணிட்டு மனசுல வைக்காத வைக்க யான பகை மாதிரி பழைய பகை பைபிள் இருக்கு அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு பழைய பகையை பழைய பகை இதெல்லாம் உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு எனக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்கள்ட்ட வரக்கூடாது இப்ப கேசூர்ல போய் மூணு வருஷம் கேசூரில் இருந்து விட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம் மறுபடியும் மூணு வருஷம் ஜென்மஸ்வாவத்துக்குள்ள போயிட்டான் ஜென்மஸ்வாவத்துக்குள்ள நீங்க எத்தனை வருஷம் திரும்பி போயிருக்கீங்க பின்பு மறுபடியும் ஜென்மஸ்வாவத்துக்கு எத்தனை தரம் கொடுத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க திரும்பி வர்றான் பின்பு யோகாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமைக்கு அழைத்துக் கொண்டு வந்தான் அப்சுலம் வந்து டிஃபரண்டான பயங்கரமான அவனுக்கு யோகாப் போய் ஒரு பொண்ணை வச்சு பேசி ராஜாட்ட பஞ்சாயத்து பண்ணி அப்படி இப்படி சொல்லி ஏன் ராஜா இப்படி அவன் மேலே கோவப்படணும் அவன் செஞ்ச தப்புக்குத்தானே அவனை அடித்தான் அப்படி இப்படின்னு கிளியர் பண்ணி இப்போ அவனை கூட்டு வந்துட்டாங்க எங்கே வந்துட்டான் கேசூரில் இருந்து எருசிலேமுக்கு வந்துட்டான் எருசிலேமுக்கு வந்துட்டானே தவிர ராஜா சொல்லிட்டான் ஏன் முகத்தை இவன் பார்க்கக்கூடாது ஓடி போய் சொல்லணும் அவன் வீட்டுக்கு போய் சொல்லணும் அப்சலம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இருபத்தி எட்டாம் அப்சலாம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் எரிசலே குடியிருந்தான் போதுமா மூணு வருஷம் ஜென்மசாவும் போயாச்சு இப்ப வந்துட்டான் வந்துட்டு கூட எத்தனை வருஷம் யாராவது சொந்த தகப்பன ரெண்டு வருஷம் ராஜா வந்து பார்க்க வேண்டாம் போ சொல்லு அப்படின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க நீ திருப்பி போய் என்ன செய்யணும் இல்ல நான் என்ன செஞ்சுட்டேன் தப்பன் போ மன்னிப்பு கேளு தாழ்த்து ரெண்டு வருஷம் பாருங்க சத்தவடா போக மாட்டேங்கு இவங்க பரவாயில் போவ சொல்லுங்க போக மாட்டேங்கிறீங்க சில வீடுகளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு சில ஒரு சில பங்க கூப்பிடுறது குறிக்கப்பட்ட தொடர்பு இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்கும் ராஜாவின் முகத்தை பார்க்காமலே எருசிலமில் குடியிருந்தான் பரிசுத்தவாங்க பார்க்காமலே விசுவாசிகள் ஐக்கியம் இல்லாமலே ஏதோ இந்த அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு போ அப்படிய வாழ்க்கைங்கிறது ராஜாவின் முகத்தை பார்க்கணும் எருசலேமில் குடியிருந்தான் ரெண்டு வருஷம் யாரை பார்க்கல ரெண்டு வருஷம் பகை மூணு வருஷம் கேசூருக்கு ஓடி போனது அடுத்து இங்கே எருசலேமில் வந்து ரெண்டு வருஷம் என்ன யார்கிட்ட பேச முடியாது தாவிதிட்ட பார்க்கவே முடியாது இப்ப அவனுக்கு ஒரு தூண்டுதல் எப்படியாவது ராஜாவை பார்க்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் உடனே யோகாவை கூப்பிட்டான் என்னைய கூப்பிட்ட நீ தானே என்னை கூப்பிட்டு வந்த ஊரில் இருந்து நான் வரமாட்டேன்னு சொன்னல்ல ஆ இப்போ என்னைய கூப்பிட்டு வந்துட்டு நீ இப்போ வா என்கிட்ட பேசினான் யோகா பார்த்தான் பிரச்சனை வேற மாதிரி இருக்கணுன்னு அவன் நான் வரமாட்டேன்ட்டான் யாரு ராஜாவின் முகத்தை பார்க்குறதுக்கு ஒப்புறவாகிறதுக்கு இன்னொரு ஆள் தேவை இல்லைங்கிறேன் சாட்சிக்காரன் கால விழுறத விட யாரும் விழுந்துரு சொல்லுங்க தமிழ் வழக்கு சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துரு இவ யோ அப்ப நீ வா எங்க அப்பாட்ட போய் பேசணும் அவன் சொன்னா எப்ப நான் வரமாட்டேன்ட்டான் திருப்பியும் கூப்பிட்டான் வரமாட்டேனா உடனே இவனு கோவம் வந்துருச்சு உடனே தான் வேலைக்காரனை கூப்பிட்டான் கொளுக்கடா யோடு அவ்வளவு கொளுத்து எரிச்சு சாம்பலாக்க என்ன அசுத்தாவிடனே கூப்பிட்டான் எங்க இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கு ரைட்டு விளைஞ்சிருக்கு கொழுத்து வர்றானா இல்லன்னு பார்த்து மொத்தமா கொளுத்தி விட்டானுங்க கொஞ்ச நேரத்தில் யார் வந்துட்டான் யோபா வந்தான் என்ன இப்படி கொளுத்திட்ட நான் கூப்பிட்டு விட்டேன் வரல கொளுத்த பிறகு வந்துட்டு வா பேசுவோம் எப்படி ஒரு ஆவி பாத்தீங்களா இப்ப இந்த ஆவி நம்மளுக்குள்ள ரொம்ப பேர் இருக்கு ஏதாவது பண்றது இப்ப வா வலிக்கு வா அவனை கொண்டு வரதுக்காக என்னென்னா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ன செய்வான் இன்னொரு ஆவி விளைச்சலை அழிக்கிற ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு நஷ்டப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட் யாருக்கும் அது மாதிரி விளைஞ்சு கிடக்குது போய் கொளுத்தி விட்டான் யாருக்குமே என்னது யூஸ் இல்லாம வெட்டி எடுத்து வந்தா இவனுக்காவது யூஸ் ஆனால் நாசம் பண்ணிட்டான் நஷ்டப்படுத்துகிற ஒரு ஆவி நம்ம வீடுகளில் எவ்வளவு பொருளை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா எவ்வளவு ஆகாரத்தை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா எவ்வளவு பணத்தை நஷ்டப்படுத்துறோம் தெரியுமா சொல்லுங்க உண்மையா இல்லையா உங்க வீடுகளில் எவ்வளவு சாப்பாடு நஷ்டமாகுது யோசிச்சு பாருங்க காரணம் சோதோமீன் ஆவி சோதோம்ல ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு சோதோமின் அக்கிரமத்துக்கு காரணம் ஒன்பது இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான இவைகளே சகோதரியான சோதோமின் அக்கிரமிரட்சி ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வேஸ்ட் பண்ணுற சாப்பாடை எவ்வளோ இலைகளுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் அது கெட்டு ஊறி இந்த வடையெல்லாம் நூல் பிடிச்சிரும் ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வந்தான்னா என்னடா வடைனு வடை வடைங்கிறான் வாட்டிஸ் வடைன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பிச்சா அதுபாட்டு நூல் மாதிரி வந்துச்சான் எப்படி நூல உள்ள நூல உள்ளது கெட்டு போன வடைய தள்ள கட்டிட்டான் கெட்டு போன கூட யாரும் கொடுக்க மாட்டா குப்பையில் என்ன செய்வாங்க எவ்வளோ பொருள் வேஸ்ட் பண்றீங்க அது ஒரு ஸ்பிரிட்டு பொல்லாத ஆவி கடைக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டாலே இன்னொரு பதினஞ்சு தலைமுறைக்கு என்ன செய்யலாம் ஆனாலும் விட முடியலையா என்ன பண்றது அது ஒரு இச்சை அதனால இவனுடைய ஆவி விளைச்சலை அழிக்கிற ஆவி நஷ்டப்படுத்துக்கிற ஒரு ஸ்பிரிட்டு தூக்கி போட்டுருவாங்க கோவத்தில் போட்டு டம்முன்னு உடச்சிடுவாங்க வண்டியை தள்ளி விட்டுருவான் ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்ணுறோம் நஷ்டப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட் அடுத்து போய் மன்னிப்பு கேட்டான் அவன் சொல்கிறான் நான் கேசூரில் இருந்து விட்டால் நலமாக இருந்திருக்கும் முப்பத்திரெண்டாம் வசனம் நான் ஏன் ரசிக்கப்பட்டேன் நான் சிஎசிலேயே இருந்திருக்கலாமே நான் இந்துலயே இருந்திருக்கலாமே இப்படி வந்து பெருந்தைகோசம் வந்து வச கட்டதனமா ஐயோ நான் ரச்சிக்கப்படாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் இங்க வந்து சேர்ந்துட்டேன் பாருங்க இந்த இடத்துல கல்யாணம் கட்டி குடுத்துட்டாங்க பாருங்க இங்க வந்து வாழ்க்கைப்பட்டம் பாருங்கள் சொல்றது எல்லாம் யாருடைய ஆவி ஆவி அவன் சொல்றான் நான் கேசூர்ல இருந்திருக்கலாமே அங்க இருந்த நல்லா இருந்திருக்குமே நானே இங்கே வந்தேன் கடைசியில ராஜாவுக்கு போய் சொன்னான் இப்படி இப்படி பிரச்சனை பண்றான் என்ன பண்றதுன்னு அப்ப ராஜா சொன்னா சரி அவனை வரச்சும் வந்து முகங்கு புற விழுந்து வணங்கினான் விழுந்து வணங்கினான் அப்பொழுதுக்கு முன்னாள் நம்மளுக்கு பண்ற கொஞ்ச நேர ஒரு நாள் கூத்துக்கு சேவைக்கிற ஒரு வேலை கொஞ்ச நாள் கூட இல்ல இதற்கு பின்பு பதினஞ்சு ஒன்னு இதற்கு பின்பு அச்சலம் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் அடுத்த வசனம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலத்துல போய் ஓரத்தில் நின்றுக்குவோம் யாராவது வந்தா எங்க போறீங்க என்ன பிரச்சனை ராஜாட்டே போறீங்க ஐயோ அந்த இப்ப ஒண்ணு சரியில்லைங்க தொடங்கிட்டானா தொழிலே அப்ப நீ மன்னிப்பு கேட்ட முத்தம் விட்ட கால விழுந்த முகங்குப்புற விழுந்த அதெல்லாம் என்னது சொல்லுங்க முத்தம் கொடுத்துட்டன் எடுத்த போறதான் முத்தம் கொடுத்துட்டு இல்ல அதுக்கு பிறகு நீ எதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பழைய கதையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் சேவகர் ஓடுவான் முன்னாள் தலைவர்கள் தொண்டர்கள் நினைச்சாங்க ஓடுறாங்க அதுபோக தனக்கு முன் ஓடுகிறதுக்காக எத்தனை பேர் வச்சிருந்தான் அவன் அந்த வெளியே வந்து ரோட்டுக்கு வரான்ட படப்பட அம்பது பேர் என்னன்னு கேட்டா அப்சுலாம் வர்றாரு அப்சுலாம் வர்றாரு எப்படி இருக்கும் இது ஒரு ஸ்பிரிட் பாத்தீங்களா அவன் வந்துட்டான் இப்படியே ஆளை சேர்த்து பேசுறது ராஜா சரியில்லை அங்க போனா நியாயம் கிடைக்காது அந்த ஆளு போனா அப்படித்தான் சொல்லுவான் இந்த ஆளு இப்படித்தான் சொல்லுவான் இதுதான் அவனுடைய ஆவி பதினஞ்சாம் அதிகாரம் மூணு நாலு வசதி அப்பொழுது அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் அசலோ எல்லாரும் என்னிடத்தில் நியாயம் செய்யும்படிக்கு என்னை நியாயாதிபதியாக வைத்தால் நலமா இருக்கும் என்பான் எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அக்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரோல் மனுஷருடைய கவர்ந்து கொண்டான் எப்படி வர்றவன் போறவன் எல்லாம் தோத்துறோம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நம்ம சபையில் இப்ப விசாரிக்க இருக்கலாம் ஆளு இல்ல பாஸ்டர் வீக்கு சிக்கு எல்லாம் சுத்திட்டே இருப்பாங்க என்ன பண்றது நம்ம தான் ஜெயிச்சுக்கணும் நம்மதான் நம்மளை பாதுகாத்துக்கணும் உங்க வீட்டில் என்ன பிரச்சனை யாரு தீக்குறது ஜவு பண்ணுவோம் இப்ப இவங்க யாராயிராங்க அப்சுலம் ஆயிராங்க வேற யாரும் இல்ல ஏசுவாகிறது இல்ல அப்சுலம் ஆயிடுறாங்க ஒருத்தட்டியா போறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது நூத்தம்பது ரூபா குடுக்கறது இந்த ஓட்டுக்கு நூத்தம்பது ரூபா கொடுவா பார்த்தீங்களா அதே மாதிரி விசுவாச காசு ஆரம்பிச்சிட்டா செய்யாத நம்ம இந்த ஆள் சேர்க்கிறது அவங்க போய் நின்ன ஒண்ணு இவங்க பின்னால ஒரு பத்து பேர் நிக்கிறது இவங்க கூட்டத்துக்கு போனா அவங்க வரமாட்டான் அவங்க கூட்டத்துக்கு போனா இவங்க வரமாட்டான் அப்சுலா அவங்களுக்குள்ள வந்துருச்சு யார பார்த்தாலும் உன் காரியத்தை விசாரிப்பார் இல்லை நியாயம் செய்யும்படி யாரும் இல்லை அவன் தன் கையை நீட்டிப்பின் கூட நயவசனிப்பு வரக்கூடாது பிரசங்கமும் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரியதா இராமல் பாருங்க என் பேச்சும் பிரசங்கமும் என்ன இருக்காதே மனுஷத்துக்குரிய வரக்கூடாது தான் அப்படியே அவனை உயர்த்துறது அவனை தூக்குறது அவனை புகழ்றது மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்தே கெட்டு போயிடாதீங்க கலாச்சாரம் ஒன்னு என்ன இருக்கு நான் மனுஷனை பிரியப்படுத்துறனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை நான் கூட பரவாயில்ல ஐயோ இந்த பாச மாதிரி ஆளே இல்லைன்னா தான் எனக்கு வேட்டு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் வந்துட்டேன்னு அர்த்தம் தேவையில்லை கண்டிக்கணும்ாராட்டுல என்ன கரெக்டூடாது இவர் மாறு முடியாத அவர் மாறுமுடியாக ஜெவம் அவர் மாறிவிட்டவனே நான் தான் ஜெபித்தேன் மாறி விட்டார் மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு ஒருத்தான் ஞாபகத்தில் வரும் உங்களுக்கு எல்லாம் அப்சுலோமின் ஆவி நயவசனம் உள்ள ஆவி இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா ரெண்டு சாம்வேல் பதினாலு இருபத்தஞ்சிலிருந்து அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதனால் வருஷாந்தரம் சிறைத்துக் கொள்ளுவான் போது சிறைக்கும் போது அவன் தலைமையிர் ராஜாவுடைய நிலையின்படி இருநூறு சேக்கல் நிலையா இருக்கும் போதும் எப்படி இருக்குமாருங்க அப்சுலம் ரொம்ப அழகான ஆள் கத்திரவனுக்கு அந்த அழகை நெஞ்சார் கொடுத்தார் அவன் முடிய பார்த்தீங்கன்னா அவன் ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்கும் அதை சும்மா அதை அழகுபடுத்திக்கிட்டு மாதம் மாதம் வெட்டாமல் வருஷத்துக்கு ஒரு தட வெட்டுறது நம்மளவு நம்ம பையன்களுக்கு முடிவு விட்ட சொன்னால் தவனை கழுத்தை பிடிச்சா அறுக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான் ஏன் இப்போ என்ன என்ன வளர்ந்துருச்சு கொஞ்சம் தானே வளர்ந்துருக்கு அதை இப்படி வளர்த்து அதை அப்படி வளர்த்து நான் காலையில் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்லாம் முடி வெட்டது பையன்லாம் முடிய என்ன செய்கிறான் வளர்க்குறான் பைபிள் சொல்லுது பொம்பளை பிள்ளைங்க முடிய வெட்டவே கூடாது ஆம்பளை பசங்க தான் என்ன செய்யணும் முடிய வெட்டணும்னு சொல்லுது இவன் அப்படியே பைபிளை ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி போய்ட்ருக்கான் யோசிச்சு பாருங்க அப்சலோம் ஒரு சௌந்தரியம் உள்ளவன் கத்திரவனை நல்லாதான் வச்சுருந்தாரு அழகாக வச்சிருந்தாரு சௌந்தரியம் வச்சிருந்தாரு மெச்சு வச்சிருந்தாரு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனுக்கு என்ன கிடையாது ஒரு பழுதும் கிடையாது ரொம்ப அழகான ஆளு அவனுக்கு முடி மேல ஒரு பயங்கர பைத்தியம் முடி அவனுக்கு நல்லா இருந்துச்சு அதுல ஒரு பயங்கரமான பைத்தியம் கரைசில எது செத்தான் சொல்லுங்க அவன் சாகும் அவன் தலை எங்க போய் மாட்டிக்குச்சு எதிரும்போது அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று அவனால அதுல இருந்து அவன் தலையை எடுக்க முடியல என எது மாட்டிச்சே தலை மாட்டிடுச்சு போட்டு தொங்கியே ஜீவிடக்கூடாதே நஷ்டப்படுத்த கூடாது எங்கயாவது போய் தொங்கிட கூடாது இவங்க கிளம்புறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் சிவி முடிச்சு சிங்காரிச்சு கிளம்பி வர்றதுக்கு ஒரு அவசரத்துக்கு பறிப்புட்டு வர மாட்டாங்க என்ன கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன் கிளம்புறேன் அழகுபடுத்துறது நம்முடைய ஊழியம் இல்லையே நம்முடைய வாழ்க்கையில் அதுவும் கிடையாது அடுத்து இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு ராஜாவாகணும் அவனுக்கு எப்படி ஆயினும் ராஜா வாயினும் அதான் இப்போ பெரிய போராட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் ராஜாவாகணும்னு சொல்லி நேர புறப்படான் ஒரு குரூப்பை கூப்பிட்டுக்கிட்டான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யுங்க ராஜாவாய் என்னைய மாற்றிடுங்க நான் பார்த்துக்கறேன் தாவீத ஒரு ரெண்டுல உண்டோ இல்லையனு நினைஞ்சிடலாம் நான் பார்த்துடுறேன் அவனுக்குள்ளே அந்த ஆசை வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு உடனே அதுக்கு ஆளை சேர்த்து ரெடி பண்ணிட்டான் ராஜா ஆசை அவனுக்குள்ளே வந்தது நான் என்ன சொல்கிறேன்னா காலத்துக்கு முன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது உயர்த்தப்படவே கூடாது காலத்துக்கு முன்னால் வருகிற ஆசீர்வாதம் என்ன செய்யாது நிற்காது நம்ம சும்மா இருக்கணும் கத்தர் தான் நம்மளை என்ன செய்யணும் உயர்த்துறது அவர் டைம் வரும்போது தான் நம்ம உயர்த்தணும் அவங்க காலை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி பள்ள காட்டி சிரித்து இழுத்து யாய் போயின்னு அப்படி இப்படி கதையை சொல்லி அவனை கவுத்தி இவனை கவுத்தி நீ ராஜா வாணினா ராஜா என்ன செய்யாது வண்டி நிற்காது தேவனா அவர் கவுக்கா கரும் சும்மா கத்த ராஜாவா கொஞ்சவே முடியாது ஆனா அவர் ராஜாவ சாலமான வச்சிருக்காரு அந்த நேரத்தில் நீ குறுக்க பூந்துக்கிட்டு இருக்க கூடாது நீ நானே ராஜா நானே ராஜான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லி என்ன ஆச்சு அவனுடைய வாழ்க்கையில் அவனே ராஜாவானா நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது நாமே ஸ்தானத்தை தேடி போகக்கூடாது பைபிளில் சொல்லியிருக்கு ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருந்தால் நீ போய் ஒரு தாழ்ந்த இடத்துல உட்காரு அவன் வந்து உன்னை உயர்த்திட்டோம் நீயா போய் மேலே இடத்துல உட்காந்து உன்னை கீழே போன்னு சொல்லக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் காலை பிடிச்சுலாம் நீங்கள் வந்து இப்போ மேலே வரணும் உயரணும் நமக்கு ஸ்தானம் கிடைக்கணும் மானம் கிடைக்கணும் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது காக்கா பிடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது மனுஷன் கால் பிடிக்கிற வேலை மனுஷனை புகழ்றது ஐயோ ஐயோ ஐயோ அவங்களையும் சேர்த்து குழியில் இறக்கி நீயும் சேர்த்து குளியில் இறக்க வேண்டிதான் மனுஷனை உயர்த்துறது மனுஷனை பிரியப்படுத்துறதுலாம் நம்முடைய மார்க்கத்துக்கே அழகு இல்லை அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில தவறுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது ராஜாவின் மறுமணையாட்டிகளோடு பாவம் செஞ்சான் இஷ்டத்துக்கு அதாவது ஒரு சில தவறுகள் வந்துட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை தாறுமாற மாறிடும் பிழைகள் மறைவான குற்றங்கள் துணிகரமான பாவங்கள் அதுக்கடுத்து அது எங்க போகும் சொல்லுங்க பிழைகள் மறைவான பாவங்கள் துணிகரமான பாவம் அடுத்தது அது பெரும்பாதகமா மாறும் ஒரு லிமிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விசுவாசி விசுவாசி மாதிரி இருக்க மாட்டான் ஊழியாக்காரன் ஊழியாக்கார மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படி போயிடக்கூடாது நம்ம இவன் பாருங்க ராஜான்னு சொல்லிட்டான் ராஜான்னு மாதிரி பிறகு தாறுமாற போக ஆரம்பிச்சிட்டான் கூப்பிட்டான் ஆலோசனை கேட்டான் அகித்தோப்பையில் ஒரு ஆலோசனை உடனே இன்னொருத்தனை கூப்பிட்டான் அவன் ஆலோசனை தாறுமாறா போக ஆரம்பிச்சிடுச்சு போக்கு மனுஷ ஆலோசனைலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இவனுடைய வாழ்க்கையில் சொல்லுது ஏழு அப்சமுக்கு அப்சுலமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என பேர் கொண்ட ஒரு குமாரத்தின் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாய் இருந்தால் அப்சுமுக்கு எத்தனை குமாரர் மூன்று குமார ஆனா இவன் சாகும் போது யாரு கிடையாது இவனுக்கு பிள்ளை கிடையாது என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தமா நீ தாருமாற ஜீவிச்சா உனக்குள்ள இருக்கிற ஜெய ஜீவிய ஒண்ணு ஆண் குழந்தை ஒண்ணு இல்லாமல் உனக்கு தேவன் கொடுத்த கிருப நஷ்டமாயிடும் அவனுக்கு மூணு குமாரர்கள் இருபத்தி ஏழு என்ன இருக்கு அவனே சொல்றான் எனக்கு யார் இல்ல நீ ஜன்மஸ்வாபத்துக்குள்ள போயிட்டா எப்படி அவனுக்கு ஆண்குளை ஜெயம் பெற்ற இருக்கும் இருக்காது நீ அடுத்தவன் விளைச்சல் எல்லாம் நஷ்டப்படுத்தினா உனக்கு எப்படி பிள்ளை இருக்கும் இருக்காது நீ நீய உயர்த்திட்டு ராஜா சொல்லிட்டேனா உனக்கு எப்படி குழந்தை இருக்கும் இருக்காது மூன்று குமாரர்கள் அவனுக்கு இருந்தும் இல்ல எப்படி இருக்கும் உனக்குள்ள ஆண் குழந்தை சிங்காசனத்துக்கு போனே தவிர உனக்குள்ள இருக்கிற ஆண் குழந்தை என்ன செய்ய கூடாது அழிக்கப்படக்கூடாது ஜெயத்தை நீ நஷ்டப்படுத்திடாத கத்தர் கொடுத்த கிருபை அருமையான இல்லாமல் போய்விட்டார்கள் அழிஞ்சிருச்சு நல்லா கவனிச்சு வாழ்க்கையில் நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய ஜெயஜீவியை என்ன செய்யுது கிருபை நஷ்டப்படுகிறது அபிஷேகம் நஷ்டப்படுகிறது இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட பள்ளத்தாக்கிலே தனக்கு ஒரு தூனை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான் அடையாளம் இப்ப தாம் பேர்ல வீடு தான் பேர்ல எல்லாம் தான் பெயர் நிலைக்கணுங்கிற அவருடைய சிந்த வந்துருச்சு தான் நான் தான் நான் நான் கட்டின மகாபாபிலோ நான் தான் கொடுத்தேன் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் நான் நான் போது ஈகோ தலை விரிச்சு ஆடுது நான் ஒருத்தன் சொல்லும் அவனுக்குள்ள இருந்து எவ்வளவோ கலோரி அதை எனர்ஜி என்ன செய் அந்த வார்த்தைக்கு நமக்குள்ள பாருங்க அது நான் தான் செஞ்சேன் இது நான் தான் கொடுத்தேன் அப்படி சொல்லவே கூடாது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாச கேசி வர்கீஸ் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தபோது ஒருத்தர் வந்து பார்த்தாராம் தோத்திரம் பாஸர் நீங்கள் யாரு நான்தான் பழைய விசுவாச்சி அப்படி அப்படின்னு சொன்னாராம் ஆமாம் ஆ நான் தான் இந்த ஹாலில் இருக்கிற எல்லா ஃபேன் வாங்கி போட்டேன் அப்படின்னாரான் அவர் பாசு கேசி வர்கீஸ் சாதாரண ஆளா அவங்க எல்லாம் பழைய காலத்து தீவிரவாதிகள் பயங்கரமான ஸ்பீட் பார்த்தீங்க அப்படியா நான் வேணால் கொஞ்சம் நேரம் டைம் தரேன் நீங்கள் எல்லாம் கலத்திட்டு போயிருங்கனால ஃபர்ஸ்ட் நாளே யாருக்கடி இவர் அப்சலம் வந்து சொன்னார் நான் தான் இதெல்லாம் வாங்கி போட்டேன் அப்சுலம் தானே எல்லாத்தையும் கலத்திட்டு போனார் அவர் அவள் அதுக்கு பிறகு அந்த விசுவாசிக்கு இல்லை இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன்னா ம் கலத்திடு காலில் இனிமேல் ஓ உள்ள ஃபேன் நினைச்சக்கூடாது ஓடக்கூடாது ட்ரீட் போனார் நான் செஞ்சேன் நான் தான் கொடுத்தேன் என்னத்த கொடுத்துட்ட பொய் நம்ம கொடுத்தா கூட வெளியவே சொல்லக்கூடாது புரியுதா நம்ம கொடுத்தா கூட வெளியே சொல்ல சொல்லிட்டேனால போச்சு அதனுடைய பிரதிபலன் அழிஞ்சு போச்சு இவன் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தினான் தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான் அடுத்து பதினெட்டாம் அதிகாரம் வந்துவிட்டான் வெளியே புறப்பட்ட பிற்பாடு நடந்தது விரோதமாக எழுபினாய் பெத்த தகப்பனுக்கு இவனை ராஜகுமார்த்து அழகு வச்சு நல்ல நிலவரத்துக்கு பாருங்க தமிழ் சொல்லுவான் வளர்த்த கடா மார்பில பா நடக்குது கூட உண்டு குடும்பங்கள் கூட உண்டு சொந்த பிள்ளைகள ஒரு பாட்டியம் ரெண்டு பிள்ளைங்களும் அந்த ரூம்ல போட்டு பேப்பர்ல ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் இன்னொருத்தன் அவன் எங்கேயோ இருக்கான் அது சாகலன்னு அப்பப்போ வந்து அடிப்பானுங்களாம் யார அந்த அம்மாவை எதுக்கோ ஒரு பேப்பரில் பார்த்தேன் அந்த அம்மா அப்படி கட்டுரில் பயந்து போய் கடக்கு உட்காந்துருக்கு இப்போ கவர்மெண்ட் அதை மீட்டு அவங்கள கொண்டு போய் எங்கே வச்சுருக்கு ஆர்ஃபனேஜில் சேர்த்து வச்சுருக்காங்க அன்னியும் செஞ்சது யாரு பெத்த பிள்ளைங்க நம்ம அப்படி செய்யக்கூடாது தகப்பனுக்கு உரதமாக இவன் சொந்த தகப்பனுக்கு உரோதமாக எப்ராஹிம் காட்டில் வந்து நின்னான் கத்தர் பார்த்தாரு உனக்கு நான் அழகு கொடுத்தேன் உன்னை ராஜகுமாரனாக வச்சேன் உனக்கு எல்லா வசதி வாய்ப்பு கொடுத்தேன் நீ ஒரு கொலையாளி ஆனாலும் மறுபடியும் நான் உன்னை எங்கே கொண்டு வந்தேன் சபைக்குள்ளே கொண்டு வந்தேன் நீ ஒரு பகையாளி பகையை மறைச்சி வச்ச ஆனாலும் உனையை மன்னிக்க வச்சேன் மறுபடியும் உனக்கு அரை இடம் கொடுத்தேன் ஆனால் திரும்பவும் நீ ஏமா அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமாகவே எழும்பிட்டியா முதல்ல அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளுக்கு அபிஷேகம் பெற்றாங்களா விரோதமா எழும்ப மாட்டேன் அப்படித்தான் என்ன செய்யணும் சொல்லணும் ஏன்னா ஆவியானவர் அவங்க மேல அப்படி பார்த்தா நம்ம சபை ஜொலிக்கும் செழிச்சு போயிரும் இங்க சண்டை போடுறதே எவனுக்குள்ளதான் சண்டை போடுறா அபிஷேகம் தான் சண்டை போடுவானா போட மாட்டான் அபிஷேகம் இல்லை சும்மா ஒரு நார்மல் அபிஷேகம் ஆவிக்குரிய வந்த பிறகு அபிஷேகம் பெற்றவனுக்கு உடனே கத்திர பார்த்தாரு சரி இனிமேல் இவனுக்கு என்னது இவனுக்கு இனிமே சான்ஸ் கொடுத்து தாவீத ஓட விட்டு ரோடெல்லாம் அவனை அலைய விட்டு இவன் சிங்காசனத்துல உட்காந்து இனிமே தாவீதை இவன் விடமாட்டான் தெரிஞ்ச உடனே கத்திர பார்த்தாரு இதுதான் கடைசி நாள் இவ்வளவுக்கும் தாவிது அவனுக்கு பரிந்து பேசுறான் யாருக்கு விரதமா இவன் போறானோ அவன் இவனுக்கு என்ன செய்யறான் தன்னுடைய சேவகர்களை பார்த்து சொல்றான் பிள்ளையாண்டனை என்ன செய்யுங்கள் மெதுவாய் நடத்துங்கள் அவன் கருவாளி மரத்தில் தொங்குறான்னு பார்த்த உடனே ஒருத்தனும் கிட்ட போல எதுக்காக எதுக்காக தாவிதி சொல்லிருக்கான் அப்ப யோகா சொல்றான் எங்கடா தொங்குறான் அவனை அடிச்சு கொள்ளுங்கிறான்னு ராஜா சொல்லியிருக்கிறாரு பிள்ளையாண்டனை எப்படி நடத்த சொல்லியிருக்காரு மெதுவாய் நடத்த நான் தொடவே மாட்டாங்கறான் அப்படிலாம் பாருங்க அதுக்கு அழகா பேசுவாரு எப்படி வருதுன்னு சொல்லி தாவி இது ஒளிப்படத்துல நியாயம் இருக்க முடியா செஞ்சானா வெளியரங்க கூணி குரு அப்சுலாம் பத்து மரும தப்பு செஞ்சதுனால பத்து பேரை வச்சு அடிச்சு அவனை நாய் மாதிரி அடிச்சு சாவடிக்க வச்சு ஜட்மெண்ட் வந்து கரெக்டா ஈக்குவல் ஆகி போச்சு படிச்சிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா பத்து பேர் சுத்தின் அடித்தூர் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டான் பாருங்க அவ்வளவுதான் வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும் அடித்தார்கள் தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்துக்கொண்டு இன்னும்ரத்தின் நடுவில்லை அவ நியாய நாம் இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வாழ்க்கையில வந்த பிறகு ா என்றுற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகி என் ஆண்டனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான் பொ செய்ய விரோதம் கொண்ட எல்லாருக்கும் இப்படியே நடக்கும் ரெண்டு பதினஞ்சுல பதினாறுல பத்து ஸ்திரீகள் இருக்கும் பத்து வைத்தான் இதுக்கு ரிசல்ட் என்னது அடிச்சாங்க அடித்தே கொண்டுட்டானு பத்து பேர் பாவம் செஞ்சதுக்கு எத்தனை அடி பத்து பேர் சுற்றி நின்று அடிச்சான் நம்ம செய்யற தப்பு அப்படித்தான் வரும் பொல்லா விரோதம் கொண்ட எல்லாருக்கும் இப்படியே நடக்கும் எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்சலோமின் ஆவிய இன்னைக்கு அடிச்சு கொள்ளணும் அபிஷேகத்தில் அடிக்கணும் நமக்குள்ளையும் எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளயும் சபைக்குள்ளையும் ஊழியர்களுக்குள்ளையும் விசுவாசிகளுக்குள்ளயும் இந்த அப்சலோம் இருக்கவே கூடாது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சமயம் சந்தை பார்த்து ஒரு சில பாத்தை சோங்க தாவீதுக்கு கூட அப்சுலோமை அளிக்க தீவிரம் இல்ல பாவத்தை அழிக்க நீ தீவிரம் காட்டணும் ஆனா யோ அப்ப இந்த விஷயத்துல முடிவெடுத்துட்டான் தெளிவான முடிவு எடுத்துட்டான் யார கொன்னே பண்ணுன்னு அப்சுலம் காலி பண்ணணும் யோவா தெளிவா இருக்கான் ஆனா ராஜாவும் ஒரு சில ஜனங்களும் அப்சுலம் கொடுறதுல தீவிரம் என்ன செய்யல காட்டல இந்த சுத்திருப்பு கூட்டத்தில் அப்சுலோமின் ஆவியை அழிக்க நீ தீவிரம் காட்டுகிறாயா இல்லாவிட்டாலும் அப்சுலோமின் ஆவியை வச்சுக்கிட்டே அடுத்த பயணத்திலும் நீ போகலான்னு யோசிக்கிறாயா நமக்குள்ள இருக்கிற அப்சுலீன் அடிச்சே என்ன செய்யணும் கொல்லணும் அந்த ஆவி இனிமே வரக்கூடாது இனிமே நீங்க வந்துட்டு அடிச்சு கொள்ளல அப்சுல வச்சுக்கிட்டே ராபோஜன் எடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல அவங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க நான் விட மாட்டேன் செய்வேன் அதுக்கு எப்படினாலும் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் எடுத்த பிறகு உனக்கு என்ன இருக்கு அப்சுலமீன் அதே நேரத்தில் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வராதிங்க பெரியால் ஆகணும் ஆசையே படாதீங்க சபையில என்னங்க பெரியாள் சபையில் என்ன கிறிஸ்துவின் சபையில கண்ணு பெருசா கால்சா பட்டிமன்றம் நடத்தினா எது பெருசு சொல்லுங்க பேசாம இருக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டு அமைதியா போனோம் சபைக்குள்ள உயர்த்த கூடாது குமாரன் இருந்தான் திருப்பி குமாரன் எப்படி இல்லாம போனான் கத்திர சபைக்குள்ள விசுவாசம் பரிசுத்தம் விட்டுக் கொடுத்தல் சகித்தல் கொடுத்திருந்தாரே இப்ப எப்படி அதெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு தரிசனம் இல்ல வெளிப்பாடு இல்ல ஜபம் இல்ல கோபம் வைராக்கியம் இதுதான் மிஞ்சி போய் சபைக்குள்ள கிடக்கு எல்லாரும் கண்களை மடுவோம் கொஞ்ச நேரம் நமக்கு இது ஒரு முக்கியமான கூட்டம் நாளைக்கு காலை கூட்டம் நாளைக்கு மாலை கூட்டம் ரெண்டு கூட்டம் தான் இருக்கு இது ஒரு மெயின் மீட்டிங் ஈவினிங் மீட்டிங் ஆண்டவரே எனக்குள்ள அப்சுகளை நான் உணர்கிறேன் பேசிட்டேன் கரெக்ட் ஆனா எனக்குள்ளயும் அப்சுலுடைய பல பாதிப்புகள் என்ன செய்து இருக்கு சூழ்நிலைகள் மத்தியில் நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் கத்திரத்தை தான் எனக்கு மன்னிக்கணும் நானும் ஒத்துக்கொள்றேன் எல்லாரும் நம்ம எல்லாம் ஆண்டோட இதுக்கு முன்பாக வசனம் இருபுறம் கருக்குள்ள நான் எடுத்து வெட்டும் போது என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும் எல்லாரும் தாழ்த்துவோம் சில நிமிடங்கள் ஆமாம் யாரும் தயவுசெய்து தலையை மட்டும் கீழே போடாதீங்க தூங்கிடாதீங்க அது தேவ ரொம்ப கனவீனம் பண்ணுற மாதிரி இருக்கும் கத்தர் உங்கள் மேலே ரொம்ப நியாயம் திருக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் டைமை மட்டும் பிரயோஜனப்படுத்துங்க பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ நீ அழலாம் இருதயத்தை உடைக்கலாம் எனக்கு தான் பேசுகிறார் கத்தர் அப்படின்னு என்னத்தான் இந்த பாச பேசுறனு உபதேசத்துக்கு இடம் கொடுத்து கெடுத்துறாரு ஆண்டவரே ஆமா ஆண்டவரே அப்சி எனக்கு தான் சுவாமி நான் விட்டு நான் தான் இதை செஞ்சிட்டேன் என்னைக்கோ நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நான் புலம்பிக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இப்படியே பைத்திய மாதிரி அலையிறேனே சுவாமி இன்னும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் பழி வாங்குறதுக்கு ரெடி துடிச்சிட்டு இருக்கேனே எத்தனையோ விளைச்சல்கள் கிருமைகளை நஷ்டப்படுத்திட்டேனே நீர் எனக்கு கொடுத்த ஆண் நான் அழித்து விட்டேனே தகப்பலோடு யுத்தத்துக்கு வந்துவிட்டனோடு பாதகங்களும் எனக்குள் பெருகிவிட்டதே கதாவே என்ன மன்னியோ ஆமேன் சத்தத்தை உயர்த்துவோம் அபயமிடுவோம் கூக்குரல் இடுவோம் நம்முடைய சத்தம் பரலவத்தில் எட்டும் கூட்டம் முகிறதுக்குள்ளே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சபைக்குள்ளும் போராடுகிற அப்சுலோமின் ஆவி அடிபட்டு சாக வேண்டும் நீ அறிக்கை செய்ய செய்ய ஒரு கல் எரியும் அந்த கல் அப்சு அழித்து விடும் தேவ சமூகத்தில் வேதவசனத்தின் வெளிச்சத்தில் நான் என்னை நிறுத்தி பொழுது எனக்குள்ள அப்சுலோமின் தாக்குதல் தாக்கம் வல்லமையினுடைய போராட்டம் எனக்கு பல நேரங்களில் வந்தது என்பதை உணர்ந்திருக்கிறேன் உணர்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்டியானது போல எனக்குள்ள விரும்புகிறவர்கள் எழுப்பி அறிக்கை அறிக்கைக்கு பிறகு கொஞ்ச நேரம் டைம் ஆகும் தயவு செய்து இருந்து ஒரு விடுதலையோடு நீங்கள் திரும்பி செல்லுங்கள் அபிஷேகம் இறங்கிச்சுனா ரெண்டு நிமிஷம் தான் அது இறங்குறவரைக்கும் நீங்க மன்றாடி போராடி எனக்குள் உங்களுக்குள் சபைக்குள் இருக்கிற இந்த ஸ்பிரிட் அழிஞ்சே போகணும் அது அபிஷேகத்தினால் மாத்திரமே முடியும் தாவீரனால் அது முடியவில்லை தாவிரின் சேவகர்கள் பாதி பேருக்கு அது முடியவில்லை ஆனா யோகாவுக்கும் அவனோடு இருந்த பத்து பேருக்கும் அது முடிந்தது இந்த கூட்டத்தில் ஆவியானவர் வருவார் தாவே நான் ஒரு அந்நியனா இருந்தேன் நீரனை நேசித்தீர் எனக்கு அழகு ஐஸ்வர்யம் வசதி வாய்ப்பு குடும்பம் எல்லாம் நீர் தந்தீர் ரட்சிப்பு விசுவாசம் பரிசுத்தாவி ஜெயஜீவியம் இன்னும் எத்தனையோ மேன்மைகள் கிருமைகள் வரங்கள் வல்லமைகள் தாளந்துகள் எனக்கு தந்தீர் நானும் சில சம்பவங்களை மறக்க முடியாமல் சில சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டு மறுபடியும் நான் ஜென்மஸ்வாவத்துக்கு போய்விட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளைகள் ஆண் குமாரர்கள் ஜெய ஜீவியத்தை நான் நஷ்டப்படுத்தி விட்டேன் இன்னைக்கு மறுபடி உடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறேன் நான் எரி சிலமிலிருந்து உண்மை பார்க்காமல் இருக்க நான் விருப்பப்படவில்லை இன்னைக்கு நான் உடைய முகத்தை காண வாஞ்சிக்கிறேன் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ மாதங்களாக உன்னுடைய முக தரிசனத்தை கிருபையை நான் இழந்திருக்கிறேன் எனக்கு மறுபடியும் இன்னைக்கு உடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் கிருபை தாரும் எனக்கு மேன்மை புகழ் ஒன்று வேண்டாம் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் கத்தாவே எந்த மனுஷனையும் நான் பிரியப்படுத்த விரும்பல உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த விரும்புகிறேன் அப்சலோமை அழிக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு அவன் கருவாலி மலையில் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் அறிக்கை செய்யும் பொழுது உனக்குள்ள அறிக்கை முடிஞ்சவனை அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தால் அப்சுலோம் செத்தே போவான் நீ அறிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கத்திர மரத்தில் தூக்கிடுவார் அந்த அப்சுலோமின் ஆவிதான் உன் குடும்பத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த அப்சுல் ஆவிதான் உன் சந்ததிகளை பின்மாற்றத்துக்குள் இழுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அப்சுல் ஆவிதான் உன் ஊழியத்தை நீ மென்மையடைய விடாமல் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது கத்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார் இன்றைக்கு உன்னை தாழ்த்து யோகாப் சொன்னான் நான் உங்களோடு பேசிக்கொண்டு நேரத்தை கடத்த மாட்டேன் இப்பொழுதே போய் அவனை கொன்று போடுவேன் சொன்னான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்பொழுதே அப்சலோமை அழிக்க இறங்கி வாருங்கள் வல்லமை இன்றைக்கு அழிக்கப்பட போகிறார் உன்னுடைய சிங்காசனத்திலிருந்து உன்னை வெளியே துரத்தின ஆவியை கத்திர அழிக்கப் போகிறார் உன் ஸ்தானத்தை விட்டு உன்னை துரத்தின ஆவியை கத்திர அழிக்கப் போகிறார் எதைய சிந்திக்காதீங்க ஆவியானவருக்கு மாத்திர இடம் கொடுங்க அவர் நிச்சயமாய் உன்னோடு உன் தொழிலோடு உன் குடும்பத்தோடு ஊழியத்தோடு ஜீவியத்தோடு பரிசுத்தோடு விசுவாசத்தோடு போராடின ஆவியை முடிவுக்கு கொண்டு வருவார் அவர் செய்யவனுக்காக ஒரு சிலைமுக்காக கடும் உக்கரமான கொண்ட தேவன் உன்னுடைய பரிசுத்தம் அவருக்கு முக்கியம் ஆமா நீ அவருக்கு முக்கியம் ऊजुप सिंहसन उव्य वोध अल्प अगर सरिया देवसवीं अरे उठा காட்டில் நடந்தது யுத்தத்துக்கே வரல பகையாளியை கத்தர் கொண்டு போட்டார் நீ இங்க மௌனமா இருக்கிற தேவசமூகத்தில் கடந்து கட்டிக்கிட்டு இருக்கிற என்ன நடக்குதோ கத்தர் யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் உனக்குரவமான வல்லமை இன்றைக்கு அடிக்கப்பட போகிறது இந்த சுத்திகரிப்பு கூட்டம் ஒரு பெரிய விடுதலையின் கூட்டம் வைராக்கியமாய் வந்திருக்கிறார் வைரா உள்ளது உனக்காக யுத்தம் பண்ணும் போது நீ கத்தருக்காக நில் கத்தர் உனக்காக எழுந்திரும் பொழுது நீ மௌனமா இருந்தா நீ உட்கார்ந்து கத்தர் எழுந்த சத்துரு சிதறி ஓட போகிறார் அவன் அப்சுலோமை அழிக்க நீ தாமதம் பண்ணாத மெதுவாயு பிரயாசப்படாத உலகமான ஆவியை கத்தர் அழிக்கட்டும் ஓம் பரிசுத்திற்கு உலகமான ஆவியை கத்தர் அழிக்கட்டும் உன் குடும்பத்துக்கு உடலமான ஆவியை கத்தர் அடிக்கட்டும் உன்னுடைய ஊழியத்துக்கு ஆவியை கத்தர் அழிக்கட்டும் வல்லமை உண்டு அவனுடைய ஓட்டத்தை முடிக்கிறார் அவங்களுக்கு பின்னால வந்த சக்தியை கத்தர் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அவன் இனிமேல் அது கீழே செய்ய முடியாது மன் பரிசு தாவியானவர் நியாயம் கேட்கிறார் சதமாங்கிறேன் ஹலே லுயா ஹலே லுயா பரிசு தாவியினால் ஜெயம் விடுவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தாக்குதல் தான் நம்ம சரீரத்தில் தங்கி இருக்கு கையில காலில கண்கள் எண்ணங்களில சிந்தைகளில இருதயத்தில் இந்த சரீரத்துக்குள்ள அனுமதிக்கிறோம் இது வரும்பொழுது இந்த செய்கைகள் சம்பளாயிடம் அதனால தான் அபிஷேகத்தில் நிரம்பற சொல்றதுக்கு ஒரு விடல கிடைச்சிருக்கும் அப்சோமின் வல்லமையை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் என் மாம்சரீரத்தில என் ஆத்மாவில என் ஆவியில என் சரீரத்தில் இறங்கட்டும் ஒரு நிமிஷம் இறங்கினா போதும் அமேன் ஒரே கல்லமே நான் முடி சூடுவார் உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரிக்கும்படியாக வந்திருக்கிறேன் நெற்றியில் நான் ஒரு புதிய நாமத்தை தரிப்பிக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை அந்த புதிய நாமத்துக்கு ஏற்ற வண்ணமாக நான் உனக்கு அமைத்து தரப்போகிறேன் நான் நான் அதை உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என் புதிய பாதை உனக்கு ஆச்சரியமாயிருக்கும் உன் புத்தி கேட்டால்தா இருக்கும் உன்னுடைய கிரகளை நீ கிரகிக்க கூடாததா இருக்கும் நான் அதை செய்வேன் அதை தீவிரமாய் செய்வேன் मुखते तिर मुड़ी स्तोत्र நாளை காலை நாளை மாலை உள்ள கூட்டங்களை கத்தர் பொருட்படுத்த முடியாது தடைப்பட்ட தேவண்டிய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து பரிசுத்தலத்துக்கேட்டு சுத்தாங்கத்துக்குள்ள கத்தர் வழி நடத்தும் முடியா ஸ்தோத் எல்லா நீ எவ்வளோ கேசி தோத்திரம்மா நோக்கி ஜாம்பு